வணக்கம் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சந்திராயன் இரண்டு திட்டத்தில் தரையிறங்கும் வாகனத்தின் பெயர் விக்ரம் இரண்டு வட நகரமான ஜம்மு நகரில் முதலாவது முற்றிலுமான விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தை பெற்றுள்ளது மூன்று மகாதாய தண்ணீர் பிரச்சனையில் மத்திய பிரதேசம் மற்றும் ஒரிஷா மாநிலங்கள் பங்கு பெற்றுள்ளன நான்கு பெண்கள் மேம்பாட்டுத் திட்டமான கன்னியாசிரி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய மீட்டர் அலை ரேடியோ தொலைநோக்கி எங்கு உள்ளது இரண்டு மத்திய மாசு வாரியத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட காற்று தர குறியீட்டின்படி எந்த நகரம் மிகவும் மாசலிந்த நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று எந்த வீரர் பார்சிலோனா கால்பந்து மன்ற அணியின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்றார் நான்கு வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க பெண்மணி என்று பிபிசி செய்தி நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெண்மணி யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி